அவர்கள் கூறியதாவது நெற்றி இரு கைகள் இரண்டு மூட்டு கால்கள் இரண்டு கால்கள் ஆகிய ஏழு உறுப்புகள் படுமாறு சஜிதா செய்யும்படி நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள் ஆடையோ முடியோ தடுக்கக்கூடாது எனவும் கட்டளையிடப்பட்டார்கள்